நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமய சமையல் பகுதிக்காக உங்கள் நிலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது மழை பன்னீர் செய்ய பொருட்கள் பன்னீர் இரநூறு கிராம் வெங்காயம் கால் கப் பச்சை மிளகாய் நாலு தேங்காய்கால் ஒரு கப் முந்திரி ஐம்பது கிராம் அரைத்த விழுது சோம்பு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பிடி கால் ஸ்பூன் உப்பு ஊசிக்கப்பருவப்பிள்ளை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு எண்ணெய் நாலு ஸ்பூன் செய்முறை முதல்ல இந்த முந்திரி அரைச்சி பேஸ்ட் அரைக்கி வச்சுக்கலாம் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிவோம் கொத்தமல்லி ஃபைனா சாப் பண்ணி வச்சிடலாம் சாப்பாட்டை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுவோம் கருவேப்பில போட்டு பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டுடுவோம் வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டுடலாம் போட்டு வெங்காயம் வதங்கினதும் நல்லா வதங்கணும் வதங்கினதும் பச்சை மிளகா பொடியா சாப் பண்ணி போட்டு அதிகம் நல்லா வதக்கிடுவோம் காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட போட்டுக்கலாம் நான் நாலு பச்சை மிளகாய் சொல்லியிருக்கேன் பச்சை மிளகாய் வதங்கினதும் இந்த பன்னீர் போட்டு விடுவோம் பன்னீர் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த உப்பு மஞ்சப்பொடி போட்டுடலாம் உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு முந்திரி பேஸ்ட் அரைச்சது இருக்கு அதை போட்டுட்டு முந்திரி பேஸ்ட்டும் நல்லா கலந்துட்டு தேங்காய்பால் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா குதிச்சு நல்ல அந்த குழம்பு பதமா அனுந்தரி பேச நல்லா கலந்து உடனே வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேல கொத்தமல்லி தாழி தூ இறக்கிட்டோம்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மலைப்பனி தயார் இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மேல இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தாழி போடும்போது மேலே கிரீம் கூட போட்டு இறக்கலாம் பால் நம்ம வீட்லயே கூட தயார் பண்ணலாம் பால்ல காய வச்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சோம்னா அது ஏடு படியும் அந்த ஏடெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வந்து அதை எடுத்து கூட எதுக்கு மேல போட்டோன்னா நல்ல ரிச்னஸ் கிடைக்கும் இல்ல கிரீம் போட்டுக்கலாம் சூப்பராவா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்